அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்தர் தரிசனம் எட்டாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி தீராத நோய்களையும் திருநீற்றால் மாற்றி வைக்கும் தபோதனர் சத்குரு ஞானானந்தர் ராம்பாக்கம் சின்னசாமி ரெட்டியார் என்ற பக்தரே பக்க பிளவை நோய் தாக்கியது எல்லா வைத்தியம் செய்தும் குணம் தெரியவில்லை நிலைமை மோசமாகி சொத்துக்களின் பிரிவினை பற்றி உயிர் எழுதும் நிலை ஏற்பட்டது அவரது குமாரன் வெங்கடாச்சரபதி சுவாமிகளுடன் ஓடோடி வந்தான் அவரை தனிமைய தரிசித்தின் நிலைமையை கூறி பிரார்த்திக்க நிர்பயமாயிருப்போம் கவலை வேண்டாம் என்று விபூதி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் நோயும் குணமாகியது சுவாமிகளின் விபூதி பிரசாதத்தின் மகிமையை கூறும் பக்தர்களின் இத்தகைய அனுபவங்கள் எத்தனையோ உள்ளன இன்னும் தபோவனத்துக்கு தபோவனத்து பூஜை பிரசாதமாகிய விபூதி இன்றும் அதே சிறப்போடு விளங்குகிறது குருநாதர் சித்த வைத்தியத்தின் நிபுணர் அதே ராம்பாக்கம் ரெட்டியாரின் தொண்டையில் வலி ஏற்பட்டு பேச முடியாமல் அவதியுற்ற போது சுவாமிகள் ஒரு மூலிகை பச்சிலியை எடுத்து கையில் நெடுநேரம் கசுக்கி இரண்டு உருண்டைகளாக ஆக்கி அவற்றை இரண்டு வேளைகளில் உட்கொருமா உட்கொள்ளுமாறு கூறினார் உடனடியாக குணம் தெரிந்தது ரெட்டியாரின் குமாரன் விவேகானந்தன் பிறந்தது முதல் உப்பு நீர் நோயால் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் அவதியுற்றான் இதை அறிந்த சுவாமிகள் சித்த வைத்தியரான ஜட்ஜ் பலராமையாவுடன் சிகிச்சை முறையை கூறினார் அதன்படி அவரும் சிகிச்சை செய்யவே அந்த வியாதி பத்து மாதங்களில் பூரண குணமாகியது சம்பந்தம் பிள்ளை என்பவர் நீர் சம்பந்தமான நோயினால் பீடிக்கப்பட்டு எல்லா வைத்தியமும் பலன் அளிக்காமல் போகவே இனி உலகின் நோயுடன் வாழ்வதை விட உயிரை விடுவதே நல்லது என்றும் முடிவிற்கு வந்துவிட்டார் அச்சமயம் பால் படுகை கிராமத்து சோமசுந்தரம் பிள்ளை மூலம் சத்குருநாதரை பற்றி கேள்வியிற்று சித்தலிங்க மடத்திற்கு வந்து சரணடைந்தார் கவலை வேண்டாம் குணமாகிவிடும் சிவனார் வேம்பு தைலம் சுவாமி தயார் செய்து அனுப்பி வைக்கும் அதை சாப்பிட்டாரே குணமாகிவிடும் என்று அபயம் அளித்தார் தீனச்சரண்யரான சுவாமிகள் அவர்களது இனிய சொல்லிலேயே அவருக்கு உற்சாகமும் ஊக்கமும் ஏற்பட்டது சிகிச்சை மேற்கொண்டதும் பூரண குணமாகி சம்பந்தம் பிள்ளை தாயாருடன் தப்போவனம் வந்து ஆசிரமத்திலேயே தங்கனானார் ஆத்ம குருநாதர் தமது தவ சக்தியாலேயே வியாதியை குணப்படுத்தியதை வெளி வெளியிட விரும்பாமல் ஏதோ மருந்தின் மூலம் வேறு இடத்தில் கூறப்பட்டுள்ளது சேனன் துவாரகா ஹோட்டலில் பணியாற்றும் பெர்னாண்டஸ் என்னும் கிறிஸ்துவ பக்தர் குருநாதர் ஏற்காடு வரும்போதெல்லாம் ஸ்ரீ ஞானானந்த பிரணவ நிலையத்தில் அவரை தரிசிப்பது வழக்கம் முதன் முதலில் அவரது அருளாசி பெற்ற பிறகு குடும்ப சிக்கல்கள் யாவும் தீர்ந்தன என்ற அனுபவத்தால் திடமான பக்தி ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு தினசரி இன்சுலின் ஊசி போட்டுக்கொள்ளும்படியான நிலை வந்துவிட்டது அச்சமயம் குருநாதரை தரிசிக்க ஏற்காடு வந்தபோது மற்ற பக்தர்களுடன் அவரையும் உட்கார வைத்து சுவாமிகள் தாமே இனிப்பு வகைகளை பரிமாறினார் பெர்னாண்டஸ் இனிப்பை உட்கொள்ள தயங்கினார் எனக்கு சர்க்கரை வியாதி என்று அவர் சொல்லும் சுவாமிகள் மேலும் இனிப்புகளை பரிமாறி பரவாயில்லை இதை ஔஷதமாக எடுத்துக்கொள்வோம் என்று அருளினார் அவ்வாறே அந்த இனிப்புகளையும் சர்க்கரை கலந்த காப்பியையும் உட்கொண்டு சுவாமிகளின் அருளாசியை பெற்று சேலம் திரும்பினார் பின்பு சிறுநீர் பரிசோதனை செய்தபோது சக்கர வியாதி குணமாகியிருந்தது இதை கண்டு அந்த கிறிஸ்துவ பக்தர் குருநாதரின் கருணையை நினைத்து உருகினார் ஒருவருக்கு சிவனார் சிவனார் வேம்பு தைலம் மற்றொருக்கு இனிப்பு என்று குருவொருள் அமைந்தது என்ன திருவிளையாடல் குருநாதரின் கரஸ் பரிசுத்தாலேயே வியாதி நீங்கியது உண்டு எம் பார்த்தசாரதி ஐயங்கார் அவர்கள் குருநாதரிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் கோயம்புத்தூரில் புருக்பாண்ட் நிறுவனத்தில் மண்டல விற்பனை அதிகாரியாக பணிபுரிந்து வந்தார் அவரது குமாரன் சந்தானம் திருப்பதியில் என்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வந்தான் கடைசி ஆண்டில் பரீட்சைக்காக பதினைந்து நாட்களுக்கு முன் படிப்பதற்காக விடுமுறையில் கோயம்புத்தூர் வந்திருந்தான் திடீரென்று அடி வயிற்றில் பொறுக்க முடியாத வலி டாக்டர் பரிசோதனை செய்து அப்பெண்டிசைட்டிஸ் என்று நிர்ணயித்து உடனே அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்று கூறிவிட்டார் ஆபரேஷன் செய்தால் பரீட்சை எழுத முடியாது என்ற நிலை மேலும் குருநாதரின் உத்தரவு பெற்ற பிறகே அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாம் என நினைத்து பார்த்தசாரதி ஐயங்கார் சந்தானத்தை தபோவனத்திற்கு பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிவிட்டார் வலி பிரயாணத்தின் போதே குறைந்து தபோவனம் வந்ததும் முழுவதுமாக மறைந்து விட்டது ஞான தாத்தாவும் சந்தானத்தின் அடி தட்டி பார்த்துவிட்டு எல்லாம் சரியா இருக்கே ஆப்ரேஷன் தேவையில்லை திருப்பதி சென்று பரீட்சை எழுதுவோம் வெற்றி பெறுவோம் என்று ஆசி கூறி அனுப்பினார் திருப்பதியில் பரீட்சை எழுதிவிட்டு கோவை திரும்பிய பின் டாக்டர் மீண்டும் பரிசோதனை செய்து எந்த அறிகுறியும் இல்லாததைக் கண்டு வியப்புற்றார் தரிசனத்தினாலேயே வியாதிகள் குணமாகி அறுவை சிகிச்சைகளை தவிர்த்த மற்ற பக்தர்களின் அனுபவங்களும் உண்டு குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா தனது அனுபவத்தை கூறுகிறார் ஹதய நோயால் பீடிக்கப்பட்டு சுமார் இரண்டு மாதங்கள் மருத்துவமனையில் இருந்த என்னை குடும்பத்துடன் தபோவனத்திற்கு அழைத்து வந்தார் திரு செல்லக்கனி அவர்கள் நாங்கள் காரை விட்டு இறங்கி இத்திருத்தலத்திற்குள் கால் வைக்கும் போதே ஆலயமணியின் ஓசை எங்களுக்கு ஆசி வரவேற்றது அங்கு அருள் நிழலில் தங்கியிருந்த மூன்று நாட்களில் சுவாமிகள் என் இதயத்தில் இடம்பெற்று விட்டார்கள் ஒருவர் காலி செய்தால்தானே மற்றவர் குடியேறலாம் ஹிருய நோய் காலி செய்து இறை அருள் குடியேறியது மாப்ப பெரியசாமி தூரன் அவர்கள் சத்குருநாதரின் தரிசனத்தினாலேயே உடல்நலம் பெற்று தலையில் அறுவை சிகிச்சையை தவிர்த்ததே நினைவு கூறுகிறார் எனது ஆன்மீக குரு மகான் வடக்குமரி அப்பண்ணா சுவாமிகளிடமிருந்து தப்போவனத்திற்கு சென்று என்று ஆணை பிறந்தது தலையிலே ஆப்ரேஷன் செய்வது நல்லது என்று மருத்துவர்கள் எனக்கு யோசனை கூறிக்கொண்டிருந்தேன் நேரம் அது அப்பண்ணா சுவாமிகளின் பக்தையான திருமதி சவுந்தர கைலாசம் அம்மையார் அவர்கள் என்னையும் எனது மனைவி மகள் சாரதாமணி இவர்களையும் விநாயக சதுர்த்தி என்று தப்போவனத்திற்கு அழைத்து சென்றார்கள் என் மகள் சாரதாமணி நான் இயற்றிய குருதேவ தேவா சரணன்று வந்தேன் பறிவோடு நோக்கி அருளே தருவாய் என்ற பாடலை பாடினாள் தேவா என்று ஞானமரையும் எதிரொலித்தது ஆன்மீக வழியை நாடி குருநாதரை ஆசி கேட்டுக்கொள்வதை விடுத்து உடற்பிணியை பற்றி அந்த அரிய நேரத்தில் கேட்டு பொழுதை வீணாக்குவதா என்ற ஐயம் இன்னுள் எழுந்தது இவருக்கு தலையில் ஆபரேஷன் தேவைப்படுமா என்று சுவாமிகளே திருமதி கைலாசம் அவர்களை கேட்டுவிட்டார் ஞான ஆனந்த கிரியாக விளங்கிய சுவாமிகள் என் பக்கத்திலே அருள் பார்வையை செலுத்தினார் அடுத்த கணத்தில் வேண்டாமே எல்லாம் பார்த்து என்று திருவாய் மலர்ந்து அருளினார் சுவாமிகளின் திருவடிகளில் மீண்டும் வணங்கிவிட்டு விடை நான் நிம்மதியாக கலை களஞ்சிய பணியில் வேறு நினைவென்று ஈடுபட்டேன் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தலையில் ஆபரேஷன் தேவையில்லை என்று எனது அன்பிற்குரிய மருத்துவர் திட்டவட்டமாக கூறிவிட்டார் தப்போ வனத்து வாழ்க ஜெயராமன் சத்குருநாதரின் சிறந்த பக்தர்களில் ஒருவர் அகரம் கிராமத்தை சேர்ந்தவர் அவர் சென்னையில் பாரி அண்டு கம்பெனி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் அவரது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது விளைவோ என்று நினைப்பதற்கும் வாய்ப்பு இருந்தது விரோதம் பாராட்டுபவர்க்கும் தீங்கி நினைக்க கூடாது என்றும் பொறுப்பையும் ஏற்பதாகவும் கூறி சுவாமிகள் ஆறுதல் அளித்தார் கம்பெனி மருத்துவர் காசநோயை முதிர்ந்த நிலை என்று தெரிவித்து விட்டார் மருந்துகள் ஏதும் உட்கொள்ள வேண்டாம் என்று கூறி லீவ் எடுத்துக்கொண்டு தப்போவனத்திலேயே சில வாரங்கள் தங்குமாறு சுவாமிகள் பணித்தார் ஜெயராமனும் அவ்வாறே அந்த பலகீனமான நிலையிலும் அதிகாலை நான்கு மணிக்கு குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் செய்து மெல்ல மெல்ல கோவிலை வலம் வருவார் சுவாமிகள் பழரசம் பிரசாதமாக அனுப்பி தயிர் சாதம்தான் ஆகாரம் இப்படி ஓய்வில் இருக்கும்போது உறவினர்களின் மனதை அறிந்த குருநாதர் வேலூர் ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக செல்லுமாறு வற்புறுத்தி அங்கு செல்லும் ஒரு டாக்டருடன் சேது என்ற பக்தரை உதவிக்காகவும் அனுப்பி வைத்தார் செலவிற்காக ஐம்பது ரூபாய் மட்டும் அவர் கொடுத்த அந்த சிறிய தொகை சிகிச்சைக்கு போதுமா என்று எல்லார் மனதிலும் ஐயம் எழுந்தது ஆஸ்பத்திரியில் தங்குவதற்கு இடம் கிடைக்காததால் வெளியே ஒரு லாட்ஜில் தங்கி பரிசோதனைகளுக்கு மாத்திரம் ஆஸ்பத்திரி சென்று வந்தார் ஒரே நாளில் எல்லா பரிசோதனைகளும் செய்து முடிந்ததும் டாக்டர் நண்பரும் செட்டியாரும் திருப்பதிக்கு தரிசனத்திற்கு சென்றார்கள் ஜெயராமன் தனது அறையில் ஜுரத்துடன் சுவாமிகளின் நினைவாகவே கட்டிலின் மேல் படித்திருந்தார் இரவு சுமார் பத்து மணி சுவாமிகளின் திருவுருவம் ஒளிமயமாக தோன்றி கவலை வேண்டாம் சுவாமி கூடவே இருக்கிறது என்று கூறி தரிசனம் அளித்து மறைந்தது உடனே அவருடைய உடல் எல்லாம் எழுந்து நடமாடவும் பேசவும் முடிந்தது நோய் நீங்கி குணமாகிவிட்டது அவரது மொத்த செலவு ரூபாய் நாற்பத்தி ஏழு பத்து அணாதான் ஆகியிருந்தது மறுநாள் நண்பர்கள் திருப்பதிலிருந்து வந்ததும் தப்போவனம் திரும்பினார்கள் ஒரு வாரம் அங்கு இருந்த சுவாமிகளின் ஆக்ஞியப்படி லீவு கழிந்ததும் அலுவலகத்து பணியில் மீண்டும் சேர்ந்தார் இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்